நாற்பத்தி பாடல் குறியை குறியாது குறித்தறியும் யான்பற்ற இன்பம் பெருகையும் வையகம் என்று வாழ்ந்த கருணை கடல் அருணகிரிநாத சுவாமிகள் அவருக்கு முருகன் உபதேசம் செய்தான் அந்த உபதேசம் சொல்லால் வளர்க்க முடியாதது அதை உலக மக்களுக்கு ஓரளவுக்காவது சொல்ல நினைக்கிறார் அருணகிரியார் அந்த உணர்ச்சியின் வெளிப்பாடுதான் இந்த நாற்பத்தி பாடல் பெற்ற உபதேசத்தின் பெருமையை குறித்து கற்றவர் வியக்க கவிபாடுகிறார் அருணகிரியார் குரி என்பது தியானிக்கப்பட வேண்டிய பொருள் நாம் அடைய வேண்டிய நெறி அதாவது முருகன் அவனை தியானிக்கிறோம் என்ற நினைப்பில்லாமல் தியானிப்பது குறியாது குறித்தறியும் நெறி இந்த வழியை தனிவேல் ஐ எனக்கு உபதேசித்தார் என்கிறார் ஐ என்றால் தலைவன் வேல் ஐ என்றால் வேர்க்கடவுளான முருகன் காலம் இடம் என்ற வரையறைக்கு உலகப் பொருட்களை குறிப்பது போல முருகனை குறிக்க முடியாது அவனை அடைய வேண்டுமென்ற வேட்கை இருந்தால் மட்டுமே அடைய முடியும் இது குறியை குறியாது குறித்தறியும் நெறி இதை வேலவன் உபதேசித்தான் மௌன குருவாக வந்து எனக்குள் நின்று உணர்த்தினான் அதன் பயனாக உலகோடு சேர்ந்திருக்கும் செயல் ஒழிந்தது உரைக்கு ஏதுவாகிய வேட்கை ஒளிந்தது சிந்தையில் நிகழும் அறிவு செயல்பாடுகள் ஒழிந்தன மனம் முதலிய கருவிகளால் அறியும் அறிவு ஒழிந்தது அதனை உணர்ந்ததால் முருகனை உணர்ந்ததால் அறியாமையும் ஒழிந்தது இதை செறிவற்று உலகோடுரை சிந்தையுமற்று அறிவற்று அறியாமையுமற்றதுவே என்று பாடுகிறார் அருணகிரிநாத சுவாமிகள் குறியாக்குறியினில் கூடாத கூட்டத்து அறியா அறிவில் அவிழ்ந்து ஏக சித்தமாய் நெறியாம் பரா நந்தி நீடருள் ஒன்றும் செரியாச் செறிவே சிவம் எனலாமே என்பது திருமந்திரம் தியானிக்க வேண்டிய வழியை முருகன் உபதேசித்ததும் வாக்கு மனம் அறிவு றியாமை எல்லாம் நீங்கி போயின அறிவும் அறியாமையும் கடந்த அறிவு திருமேனியாய் முருகன் காட்சி தந்தான் என்பதை இந்த பாடல் உணர்த்துகிறது அறியாமை அறிவகற்றி அறிவினுள்ளே அறிவுதனை அருளினான் அறியாதே அறிந்து குறியாதே குறித்த கரணங்களோடும் கூடாதே வாடாதே குலைந்திருப்பையாயில் பிரியாத சிவன் தானே பிரிந்து தோன்றி பிரபஞ்ச பேதமெல்லாம் தானாய்த் தோன்றி நெறியாதே இவையெல்லாம் அல்லவாகி நின்று என்றும் தோன்றிடுவான் நிராதாரனாயே என்பது சிவஞான சித்தியார் இந்த பாடல் அந்த கருத்தை விளக்குகிறது அறிவு நமக்கு தெரியும் அறியாமை தெரியும் அறிவறியாமை என்பது நாம் அறிந்த பேரின்பு அனுபவம் இறைவனை அறியும் அறிவும் உலகியல் அறியா அறியாமையும் இணைந்த நெறி இது விவேகானந்தருடைய பாட்டி ராமகிருஷ்ணரை பற்றி பேசும் பொழுது என் பேரன் சரியான பைத்தியமான தட்சிணேஸ்வர கிழவரிடம் அகப்பட்டு கொண்டு விட்டான் அவருக்கு உலகியல் நெறிகள் ஒன்றும் தெரியாது கடவுளைத்தான் தெரியும் என்று கூறினாலாம் ராமகிருஷ்ணருடைய அறியாமையையும் அறிவையும் இது காட்டுகிறது கடவுளை கூட முழுக்க அறிய முடியாது ஒரு பக்கம் அறியாமை இருக்கத்தான் செய்யும் இதை இந்த பாடல் குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவேல் ஐ நிகழ்த்திடலும் செறிவற்று உலகோடுரை சிந்தையுமற்று அறிவற்று அறியாமையுமற்றதுவே என்று அழகாகப் பாடுகிறது குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனி வேலை நிகழ்த்திடலும் செறிவற்று உலகோடு உரை சிந்தையும் மற்ற அறிவற்று அறியாமையும் மற்றதுவே அறிவற்று அறியாமையும் மற்றதுவே Yeah, yeah, yeah.